ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்மகம் இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற தர்மமும் ஒரு கேள்விக்கு பதிலாக தான் அமைஞ்சிருக்கு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு என்னென்னா ஒரு காமனையை உத்தேசித்து சில தர்மங்களை பண்ண சொல்லி சொல்கிறார் அப்போது அதை பண்ணுறோம் பிறகு இன்னொருத்திரிட்ட கேட்குற போது அவர் ஒன்று சொல்கிறார் அதையும் பண்ணுறோம் இப்படி நிறையா பண்ணியிருக்கோம் ஆனால் பலன் வரல அப்போது அது பண்ணினதெல்லாம் சரியா எவ்வளோ தடவை இது மாதிரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்க இது சாதாரணமாக எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய கேள்வி தான் இது ஏதோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தைகளுக்கு விவாகமாகணும் கல்யாணமாகணுங்கிறதுக்காக பார்க்குறோம் அது ஏதோ சில பரிகாரங்கள்லாம் பண்ண சொல்லி சொல்கிறா அது மாதிரி பண்ணிட்டு வரோம் அப்புறம் ஒன்றும் கல்யாணமாக மாட்டேங்கிறது தள்ளி போயின்ண்டே இருக்குது அப்போது இன்னொரு தட்டை கேட்கும்போது அவர் இன்னொரு விதமான ஒரு பரிகாரம் சொல்கிறார் இப்படி பண்ணுறா இப்படி பல பேர் பல மாதிரி சொல்கிறா எல்லாம் பண்ணியாச்சு எப்போ பலனை கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்குது இதுக்கு நம்முடைய தர்மசாஸ்திரப்படி பார்த்தா ரெண்டு மூணு விஷயம் பார்க்கணும் அதில் என்னன்னா நாம் ஒரு காமனைய உத்தேசிச்சு ஒரு காரியத்தை பண்றோம் அப்படின்னா எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னா பலன் வர்ற வரைக்கும் பண்ணணும் ஆஃபலோதய கர்மனாம் பலன் வர்ற வரைக்கும் அந்த கர்மாவை செய்யணும் சாஸ்திரங்களில் அபகாத நியாயம்னு பேர் அதுக்கு அதாவது நெல்லை இடிக்கிறோம் எதுக்கு அரிசியாக எடுக்கிறதுக்கு அரிசியாக எடுத்தால் தான் நாம் அதை அன்னம் சமைக்க முடியும் அப்போது நெல்லை இடிக்கிறது எவ்வளவு தடவை இடிக்கணும் அப்படின்னா அந்த தோல் பிரிகிற வரைக்கும் இடிக்கணும் நாலு தடவை இடித்தாச்சு அப்படின்னு எடுத்து போட்டால் அது சாதமாக இருக்காது அப்போது எவ்வளவு தடவை இடிக்கணும் அப்படின்னா அந்த தோல் பிரி எப்போ பிரிகிறதோ அது வரைக்கும் இடிக்க வேண்டியது தான் அதுபோல பலன் கிடைக்கிற வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான் தொடர்ந்து பண்ணணும் நிறைய உபாயங்கள் இருக்கு ஒரு ஒரு காமணிக்கும் அவ்வளோவையும் ஒவ்வொன்றா செய்துட்டே வரணும் பலன் கிடைக்கிற வரைக்கும் செய்தாச்சு அப்படின்னு ஒன்று கிடையாது செஞ்சு முடித்தாச்சின்னு ஒன்று கிடையாது இப்போ நாம் உத்தியோகத்துக்கு போகிறோம் எதுக்கு உத்தியோகத்துக்கு போகிறோம் குடும்பம் நடத்துறதுக்கு பணம் தேவைப்படுறது அதுக்காக தானே போறோம் அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் சேர்ந்தாச்சு போகும் அப்படிங்கிறதுனால உத்தியோகத்தை விடணும்னு தோன்றதோ தோன்ற காரணம் என்னன்னா பணத்துக்கு மதிப்பு குறஞ்சின்றே வருதுனால அப்போ எவ்வளவு சேர்த்தாலும் போட மாட்டேங்கிறது அதுக்கு தகுந்த அப்புறம் நாம் இன்னும் இல்லாமல் உத்தியோகம் இருந்தால் கூட தேவல்ல அப்படின்னு தான் நமக்கு தோன்றுறது ஏன்னா பணம் போகமா கேட்குறது அறுபது வயசில் ரிட்டைர்மெண்ட்டுன்னா போறல ரிட்டைர்மெண்ட் ஆனப்புறமும் கூட உத்தியோகம் பார்க்கணும்னு போகிறோம் ஏன் அப்படின்னா பணம் போறலையே அதுக்காக தானே அதே போல தான் நாம் பண்ணுற காரியம் பலனு கொடுக்கற வரையிலும் போறல நிறைய செய்யணும் ஒன்றும் ரெண்டாவது தர்மஹா கரதி கீர்த்தனாஜ் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரன் சொல்கிறது நாம் ஒரு பலனை உத்தேசித்து ஒரு காரியம் பண்ணுறோம் நான் இவ்வளவு காரியம் பண்ணியாச்சு இவ்வளவு செய்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டாலே நாம் பண்ண காரியங்கள் பூரா பண்ணாததாக ஆயிடும் கீர்த்தனாது தர்மஹா சரதி கரைஞ்சி போயிடும் நாம் பண்ணினதை நான் இவ்வளவு செய்திருக்கேன் அப்படிங்கிறதையே சொல்லக்கூடாது அப்படின்னு நம்முடைய சாஸ்திரன் சொல்கிறது ஏன்னா அப்படி சொன்னால் அதுக்கு அகங்காரம்னு பேர் இவ்வளோ காரியம் நான் செய்திருக்கேன் அப்படின்னு நாம் சொல்லி காமிக்கிற போல தான் அர்த்தம் அது இதுக்கும் மகாபாரதத்தில் ஒரு உதாரணம் இருக்குது எல்லாத்துக்குமே நாம் மகாபாரதத்துக்கு தான் உதாரணம் பார்க்குறோம் ஏன்னா இத்திஹாசம்னு பேர் மகாபாரதத்துக்கு லட்சம் ஸ்லோகம் மகாபாரதம் அவ்வளவும் நம்முடைய தர்மத்தை தான் சொல்கிறது பாரத பஞ்சமோ வேதான்னு வேதத்துக்கு சமானமாக மகாபாரதத்தை சொல்லியிருக்கார் வியாசாச்சாரியார் அதாவது எப்படி சொல்கிறாருன்னா ஸ்ரீசூத்ரத்விஜபந்தூ நாம் திரீன ஸ்ருதி கோச்சரா ஸ்திரீகள் பெண்கள் இது மாதிரி பாக்கி பெயர்களுக்கெல்லாம் வேதம் சொல்கிறதுக்கு அதிகாரம் இல்லை ஏன் அப்படின்னா உபநயனம்னு யாருக்கு இருக்கோ அவதான் வேதம் சொல்ல முடியும் காயத்ரி உபதேசம்ங்கிறது யாருக்கு இருக்கோ அவாதான் வேதம் சொல்ல முடியும் அப்போ இப்போ வேதம் வேணுமே அவா எல்லாம் சொல்லணுமே மந்திரங்கள்லாம் சொல்லணுமே அப்போ அவளுக்கெல்லாம் என்ன அப்படின்னா பாரத பஞ்சமோ வேதா அதற்காக தான் நான் மகாபாரதத்தை சொல்லியிருக்கேன் அப்படின்னு வியாசாச்சாரியார் சொல்லியிருக்க தஸ்மாத் பாரதமாட்சாதம் அதே காலம் தான் நான் மகாபாரதத்தை நான் சொல்றேன்னு ஜேசாச்சாரியா சொல்லியிருக்க வேதத்துக்கு சமானமான ஒரு இத்திகாசம் மகாபாரதம் அதில் இல்லாத தர்மங்கள் இல்லை அவ்வளவு தர்மங்களும் மகாபாரதத்தில் இருக்கு மேலும் புண்ணியம் பாபம் ரெண்டு இருக்கு புண்ணியம் எப்ப பலனை கொடுக்கும் அப்படின்னா நாம் அது எவ்வளவு எந்த மனசோட நாம் செய்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் அது நமக்கு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு அண்ணா முழுமனதோட செய்யணும் அதில் எப்படி சொல்லியிருக்கோ அதன் மாதிரி செய்யணும் நான் முதல்ல சொன்ன மாதிரியே அந்த முறைப்படி அதை செய்யணும் செய்தால் பலனை கொடுக்கும் பலன் கொடுக்கலை அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு அதில் இடையூறுகள் இருக்கு பானை பண்ணுறான் கொய்யாவை போய் பார்த்தா பானை பண்ணுவார் சக்கரைத்து மேலே வச்சு அப்படி பானை உருவாகி வரும்பொழுது மேலே ஒரு கம்பு விழுந்துட்டே இருந்தால் அந்த பானை உடஞ்சின்றிட்டே இருக்கும் முழுசா வராது அப்போ நான் பானை பண்ணிகிட்டே இருக்கேன் முழுசா வரலையே அப்படினா அந்த கம்பு விழுந்துகிட்டே இருந்தால் எப்படி முழுசா வரும் அந்த கம்பு விழுறது நிற்கணும் அதுக்குதான் இடையூறுன்னு தெரியும் அதே போலதான் இந்த இடையூறுகள் போச்சுன்னா பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் செய்த காரியம் வீணாவே போகாது அவசியம் அனுபவத்தவியம் கிருதம் கர்ம சுபாசுபம் அப்படின்னு கீதையில சொல்றார் கட்டாயம் புண்ணியமோ பாபமோ அனுபவிச்சு தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்க இதே போல தான் பாபகர்மாவும் பாபகர்மா எப்போ பலனை கொடுக்கும் அப்படின்னா த்ரிபெர்வரிஷை திரிபெர் மாசை ஸ்ரீபிர்பட்சை திரிபிர்தினை அப்படின்னு சொல்கிறார் மூணு வருஷத்தில் நாம் பண்ணுற பாபகர்மா பலனை கொடுக்கும் அப்படின்னு தர்மசாஸ்திரன் சொல்கிறது அதுதான் கலிபுருஷனுடைய அவதாரம் ஆனவுடனே கலிபுருஷன் பகவான்கிட்ட கேட்டார் இந்த கலியினுடைய அவதாரத்தினுடைய ஒரு காரணத்தினால ஜனங்களுக்கு தர்மங்களில் கொஞ்சம் நம்பிக்கை குறையும் மேலும் நாம் பண்ணுறது சரியா தப்பா அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே மூணு வருஷம் ஆயிடும் அப்போது அவன் பாப்பகர்மா பண்ணியிருந்தான்னா மூணு வருஷத்தில் அவன் பலனை அனுபவிப்பான் அப்படின்னா அப்போ நல்லதே தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுமே ஆகையினால எனக்கு நீங்கள் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கணும் அப்படின்னு கலிபுருஷன் பகவான்கிட்ட கேட்டார் எவ்வளவு விட்டுக் கொடுக்கட்டும் அப்படின்னு பகவான் கேட்க பத்து எனக்கு விட்டுக் கொடுக்கணும்னு கேட்டான் கலிபுருஷன் ஆகினால்தான் நாம் பண்ணுற பாபகர்மா முப்பது வருஷம் கழித்து நமக்கு பலனை கொடுக்கும் மூணு வருஷங்கிறது பத்து பர்சன்ட் பகவான் செய்து கொடுத்தார் முப்பது வருஷ காலம் ஆகும் நாம் பண்ணுற பாபகர்மா பலனை கொடுக்கறதுக்கு அதைக்குள்ளே நாம் அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் நமக்கு சொல்கிறது தர்மஹாட்சரத்து கீர்த்தனா தர்மம் நாம் பண்ணுறதை நான் பண்ணினேன் நான் இவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே நாம் பண்ணின அந்த தர்ம காரியம் பண்ணாததாக ஆறுது அப்படிங்கிறதுக்கு மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் பஞ்ச பாண்டவாளுக்கும் ஒரு ஒரு இடங்கள்ல அகங்காரம் வருது அகங்காரம்னா நாம தான் இப்படி செய்திருக்கோம் நம்மளை மாதிரி செய்கிறவ கிடையாது இந்த இடத்துல அப்படிங்கிற எண்ணம் தர்மபுத்திரக்கு அந்த எண்ணம் வந்தது ஒரு இடத்துல எப்போன்னா ராஜசூரிய யாகம் நடக்கிறது தேசத்தில் உள்ளவா அத்தனை பேரும் வந்திருக்கா அந்த ராஜசூரிய யாகத்துக்கு அத்தனை பேரும் வந்து போஜனம் பண்ணுறா போஜனம் போட்டு சந்தோஷப்படுற அப்படி அவரு சின்னு யாகத்துல கடைசியில ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது அத்தனை பேரும் பண்ணிட்டு வந்த பிறகு ராத்திரி போஜனம் பண்ற பொழுது போஜனம் பண்ணிட்டு பின்னாடி கையிலம்பிக்க போறபோது அங்கே இலை குவியல் கடந்தது சாப்பிட்டவாருடைய இலை போட்டிருக்கு பின்னாடி அதை பார்த்தார் தர்மபுத்திரர் ஆஹா இத்தனை பேர் சாப்பிட்டுருக்கா நான் பண்ற ராஜசூரிய யாகத்துல இது மாதிரியாகும் ஒருத்தரும் இது மாதிரி பண்ணியிருக்கவே மாட்டா அப்படிங்கிற எண்ணம் வந்தது தர்மபுத்திர நம்மளை மாதிரி சமாராதனா பண்ணவன் ஊர்ல யாரும் இருக்க மாட்டா அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல பகவான் தீர்மானம் பண்ணினார் இந்த அகங்காரம் இருக்கப்படாதே இருந்தால் தியாகம் பண்ணின பலம் வராமல் போயிடும் அப்படின்னு உடனே அவருக்கு தர்மபுத்திர்க்கு அதுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுனால யோஜனை பண்ணினார் பகவான் அப்படி கையிலமின்ற ரெண்டு பேரும் பின்னாடி அந்த எலக்குவியல்ல சலச்சலன்னு ஒரு சத்தம் உடனே தீப்பந்தம் எடுத்துன்னு வரை சொல்லி அந்த இருட்டில் என்னமோ சத்தம் கேட்கறது என்னன்னு பாருங்கன்னு பார்த்தா அங்கே ஒரு கீரி புள்ள அந்த எச்ச இலையில உருண்டுன்னு இருக்கு அதை பார்த்தார் தர்மபுத்திரர் என்னது இது ஏன் இதில் உருண்டுன்னு அப்படின்னு யோசனை பண்ணுற போது அந்த கீரி புள்ள பேசிட்டு தர்மபுத்திரத்தை என்ன பார்க்கிறேன் ராஜன்னு என்ன பார்க்கிறேன்னு கேட்டு இல்லை எதுக்காக இப்படி வந்து இந்த இலையில உருணன் இருக்க உன்னுடைய உடம்ப பார்த்தா ஒரு பக்கம் தங்க நிறமாகவும் ஒரு பக்கம் சாதாரண நிறமாகவும் இருக்கு உன்னை பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கு ஏன் நீ இந்த எச்ச இலையில உருணன் இருக்க அப்படின்னு கேட்டார் தர்மபுத்திரர் அப்போது அந்த கீரி புள்ள சிரிச்சுட்டு அந்த கீரி புள்ள ஒரு சம்பவம் சொல்லித்து முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அதை நான் சொல்கிறேன் அப்படின்னுட்டு அந்த கீரி புள்ள சொல்ல ஆரம்பித்தது அது என்ன சொல்லிடுதுங்கிறத அடுத்த ஒரு பன்னியாசத்தில் பார்ப்போம்